வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் ரோஜாவை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது மணக்கும் ஆம் ரோஜாவை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது மணக்கும் என்கிறார் சாண்டில் நன்றி வணக்கம்